நடிகாரம் எட்டு முப்பத்தி ஒன்பது அவர்கள் ஆவியானவர் பிலிப்புட்டார் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு நம்மையும் கூட ஒரு நாள் கொண்டு போய்விடுவார் அந்த காலத்துல அநேக அப்போ இருந்தார்கள் சுவிசேஷர்கள் இருந்தார்கள் உதவிக்காரர்கள் இருந்தார்கள் மனிதர்கள் இருந்தார்கள் ஆனா அவங்களுடைய பத்தி இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எழுதல ஆவியானவர் கொண்டு போகிற ஒரு லைஃப் இருக்கு இந்த மனுஷன் ஒரு அடையாளம் இதே அனுபவம் பழைய ஏற்பாட்டுல எளியாவுக்கு இருந்ததாக நம்ம முதலாம் ராஜாக்கள்ல படிக்க முடியும் முதலாம் ராஜாக்கள்ல ஆவியானவர் கொண்டு போகிற ஒரு தன்மை எளியாவுக்கு இருந்தது அந்த தன்மையை அவன் பயிற்சி வித்தான் அநேக இடங்கள்ல அவனை கத்த கொண்டு போயிடுவார் ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டு பனிரெண்டு நான் உண்மை விட்டு போன உடனே ஒருவேளை கத்தருடைய ஆவியானவர் உண்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார் பாத்தீங்களா ஆவியானவர் அவனை எளியாவை கொண்டு போகிற ஒரு அனுபவம் இருந்தது ஒவ்வொரு இடமா கொண்டு போயிடுவார் நம்மையும் கூட இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு லிமிட்டுக்கு நம்ம கொண்டு வந்து இன்னும் நம்ம ஒரு உன்னதமான இடத்துக்கு அவர் கொண்டு போக வேண்டும் ஒன்று அது வருகையா இருக்கலாம் ஓட்டம் ஜெயமாய் முடிகிறதாக இருக்கலாம் நான் இந்த கூட்டத்துல என்ன பேசணும்னு யோசிச்ச உடனே சாயங்காலம் ஆவியான கொண்டு போய் விட்டார் ஆவியானவர் கொண்டு செல்ற ஒரு லைஃப் இருக்கு அது பரிசுத்தாவினால் மட்டும்தான் முடியும் அதுக்கு பிறகு அவன் பல இடத்துல காணப்பட்டு தான் வீட்டுக்கு போய் சேர்ந்தான் ஆனா அவன் ஆவியானவர் கொண்டு போகிற அளவுல அவனுடைய சரீரம் எப்படி பரிசுத்தமா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு இடத்துல இருந்து ஞானசானம் கொடுக்குறான் கொடுத்து கரையரும்போது ஆச்சரியமா போயிடுச்சு எங்க போயிட்டான் எங்க கொண்டு போயிட்டாரு பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவன் வரிசையா பிரசங்கம் பண்ணிட்டு வீடு போயிச்சாந்துட்டான் அதனால நமக்கு கத்திரம்மை கொண்டு போகிற அளவு நான் யோசிச்சு பார்த்தேன் அவன் சரீரம் எவ்வளவு பரிசுத்தமா இருந்தா ஆவியானவர் அவனை கொண்டு போவார் அவனுடைய கண்கள் அவனுடைய சிந்தை அவனுடைய எண்ணம் அவனுடைய வயிறு அவனுடைய கைய அவனுடைய காலு அவனுடைய இருதயம் அவனுடைய சரீரத்தின் அவயவங்கள் எவ்வளவு தெய்வீகமா இருந்தா ஆவியானவர் அவனை தூக்கிட்டு போவாரு சொல்லுங்க ஒரு பிள்ளை அசுத்தப்படுத்திருச்சு அசிங்கம் உடனே நம்ம இந்த பிள்ளைய தூக்குறதுக்கு என்ன செய்வோம் சொல்லுங்க நல்ல ஒரு டிரெஸ் போட்டு வரீங்க பிள்ளைங்க குப்பையில விளையாண்டுட்டு வருது தூக்குறதுக்கு என்ன செய்வான் யோசிக்கிறோம் ஆனா தேவன் ஒரு சாதாரண மாம்ச மனுஷனை ஆவியானவர் அவனை கொண்டு போய்விட்டார் அப்ப ஆவியானவர் அவனை கொண்டு போனோம்னா அவனுடைய சீரம் பெ இந்தியது பிலிப்பையும் பாத்தீங்களா ரெண்டாவது லிஸ்ட்ல வந்துட்டான் அடிபட்டு ரத்த சாட்சியா மறுச்சுட்டான் செகண்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஆள் யாரு பிலிப் அவன் ஆவியானவர் கொண்டு போறார் அந்த லைஃப் இருக்கவன் அதுக்கு காரணம் பரிசுத்தாவின் நிறைவு கோழி மாதிரி முக்காடு போட்டுட்டு எங்கிட்ட ஆண்கள் போய் ஒதுங்கி உட்கார்ந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு சித்தப்பரம்ப பிடிச்ச மாதிரிலாம் இருக்க கூடாது நல்ல ஆவியாளவரை நிரப்பணும் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது நீ ஆவியில நிறையணும் பரிசுத்தாவி நிறைந்தவன் பரிசுத்தாவி நிறைவு ஒண்ணு இருக்கு நிரப்பப்படுதல் ஒண்ணு இருக்கு பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ற ஒரு அனுபவம் இருக்கு பரிசுத்தாவி இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கு பரிசு தா அப்படி ஒரு லைஃப் அடுத்து பரிசுத்தாவில நிரப்பப்படுதல் ஒண்ணு இருக்கு பரிசுத்தாவில் நிறைந்த ஒரு தன்மை இருக்கு நம்ம எப்பவுமே நிறைஞ்சிட்டே இருக்கிற பரிசுத்தாவில நிறைஞ்சிட்டு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ஒருத்தன் செத்து போயிடுவான் கொஞ்ச காலம் நீ சூரியனை காணமாட்டாய் அப்படின்னு பரிசுத்தாவில நிறைஞ்சு ஒரு மனுஷனை சொன்னே அவன் அப்பமே கண்ணு குருடாயிட்டான் பரிசு தாவி நிறைந்த தன்மைங்கிறது ஒரு நிறைவான சக்தி உள்ள ஒரு வாழ்க்கை அதுக்கு முன்னால எந்த சக்தியை நிச்சயம் நிக்க முடியல பரிசு தாவியில நல்லா பண்ணிக்கணும் நான் யோசிச்சது அப்படித்தான் பிலிப்பு ஆவியானவர் கொண்டு போறாருனா அவன் சிந்தை கட்டவனா இருந்தா கொண்டு போவாரா வார்த்தை கெட்டவனா இருந்தா கொண்டு போவாரா சொல்லுங்க போஜன பிரியனா இருந்தா கொண்டு போவாரா நித்திர பிரியனா இருந்தா கொண்டு போவாரா கீழ்படியாதவனா இருந்தா கொண்டு போவாரா உண்மை இல்லாதவனா இருந்தா கொண்டு போவாரா அவன் பரிசுத்தவனா இல்லாட்ட அவனை கொண்டு போவாரா யோசிச்சு பாருங்க அவனை கீழ்படியில் கொண்டு இருந்து நிறைந்தது இந்த பரிசுத்தாவி இருந்தா ஞானமும் நிறையும் அவன் கேட்கிறான் யம் கேட்டபடினால நான் உனக்கு நீ கேட்காத எல்லாவற்றையும் கொடுக்கறேன்னு சொல்லி கொடுத்தாரு என்னெல்லாம் ஒன்னு ராஜாக்கள் மூணு பனிரெண்டுல இருந்து செய்தேன் உணர்வும் உள்ளதயத்தை உனக்கு தந்தேன் இதுல உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை இதுவும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் பாத்தீங்களா நானும் உணர்வுள்ள இருதயத்தை இதுல உனக்கு ஒருத்தனையும் எதிர்த்து நிக்க முடியாது அதாவது நான் திரும்பவும் சொல்றேன் ஆவியானவர் உன்னைய கொண்டு போனோம் என்னைய கொண்டு போனோம் இந்த உலகத்தை விட்டு நம்ம மகிமையில கொண்டு போனோம் எக்காலம் துணிக்கும் போது நம்ம மருவம் ஆகணும் இந்த மகிமையாய் மாற்றி எடுக்கணும் பரிசுத்தாவின் நிறைவேறு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல நடைந்து செட்டங்களை அடித்து கழுகுகளை போல உயர எழும்புவார்கள் அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போனாலும் நடந்தாலும் ஓடினாலும் இழைப்படையார்கள் சோர்ந்து போகார்கள் அபிஷேகத்தில் நிறைவு நல்ல நிறமும் இரண்டாவது இந்த பரிசுத்தவி கொண்டு போவார் மூணாம் அதிகாரத்துல கடைசியில பரத்திலிருந்து வருகிற ஞானம் பரத்தில் வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் பின்பு சமாதானமும் இணக்கமும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் வாயமற்றதாயும் இருக்கிறது இதுதான் பரத்தின் ஞானம் உன்னே நம்ம நம்ம எல்லாரையும் ஆவியானவர் கொண்டு போகணும் இந்த உலகத்தை விட்டு பரலகத்துக்கு எடுக்கணும்னு சொன்னா நமக்கு தேவையானது ஒரு பெரிய வேலைய செய்து இப்ப நீங்க பாருங்க சாதாரண கூழ் குடிக்கிறாங்க கம்பு கேழ்வரகு இதை வச்சுட்டு கூழு அது இதுன்னு என்னவோ குடிக்கிறோம் ஆனா இது உள்ள போய் என்ன செய்து ஒரு பெரிய சேஞ்ச் நம்முடைய சரீரத்துல பலன் ஆரோக்கியம் ரத்தம் சுத்தி இருப்பு நல்ல தெய்வம் நல்ல ஒரு ஆரோக்கியம் இது எல்லாம் இவைகள் தான் அதே போல நீ ஆவில நிரம்பிட்டு அது சரீரத்தை பரிசு பரிசு எண்ணங்களை நீ அறியாத ஒரு மகிமையான வேலையை நடப்பிக்கும் நிறைவுங்கிறது சாதாரண கிடையாது அது சுத்தம் உள்ளது அடுத்து சமாதானம் அது சுத்தம் சமாதானம் சாந்தம் சாந்தம் இணக்கம் நற்கனி விசுவாசம் பச்சபாதம் இல்லாதது மாயமற்றது இப்படி வரிசையை சொல்லிட்டே போகலாம் ஏழு தூண்கள் இருக்கு இதெல்லாம் பரிசு தாவில நிரம்பும் போது நமக்கு கிடைக்கிறது பரிசு பேசாம காத்திருக்கூட்டத்தில் வந்து உட்காந்து ஜனங்களே எங்கிட்டு போனாங்கன்னு தெரியல கேட்டா கல்யாணம் விடுமா இதுக்குதான் விசுவாசியா வந்திருக்கான தவிர காத்திருக்கூட்டத்தில் வந்து தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறதுக்கு விசுவாசியா இல்ல தேவனை கனம் தேவனுடைய சமூகத்துக்கு வர்றது அது அவங்களுக்கு விருப்பம் நாம இந்த நாட்களில் பரிசு நிறையும் போது தானாவே ஞானத்தின் நீ கேளாத ஐஸ்வரியத்தை மகிமையை நான் உனக்கு தருவேன் கேட்டபடினால உனக்கு கேளாத ஐஸ்வர்யமும் மகிமையும் தருவேன் சொல்றாரு மூணாவது விசுவாசம் நிறைந்தவன் நாலாவது நர்சாட்சி பெற்றவன் இந்த 14 உங்கள் தேவினடத்தில் என்னுடைய விசுவாசமும் உடையவர்களாயிருக்கேன் வெளிச்சம் தேவனுடைய அப்படியா என்ன உண்டாகலையோ அப்படின்னு கிடையாது என்னுடைய ஒண்ணுமே இல்ல நீடுங்க பயிற்சி வைக்கணும் அதனால இந்த நாட்களில் நமக்கு தேவையான சரியான ஒரு பரிசுத்தாவின் நிறைவு இது நிறையும் போதுல ஞானம் வரும் இதுல விசுவாசம் வரும் எட்டாம் அதிகாரத்தில் அனைவர்கள் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் அபிஷேகம் இருக்கு அபிஷேகம் இருக்கும் போது அங்க என்ன உண்டு திருச்சூரத்துல மூன்றாவது பகுதி இருக்கும் போது அதிசயம் தானா நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மனுஷனுக்குள்ள நல்ல ஒரு லைஃபும் நல்ல ஒரு அபிஷேகம் இருந்தா அங்க என்ன நடக்கும் அதிசயம் தானா நடக்கும் அபிஷேகம் இருந்து வாழ்க்கைனா அங்க அதிசயம் நல்ல வாழ்க்கை இருக்கு அபிஷேகம் அதிசயம் ரெண்டும் சேர்ந்து அடுத்து அவன் ஆண்டவர் ஆவியானவர் தூதன் இவங்க எல்லாம் இடைபெற ஆரம்பிச்சாங்க கீழ்படிதல் அப்படியே இருந்துச்சு ஒரு மாற்றமே கிடையாது கீழ்படிதல் அப்படியே அப்போ சிலர் அதிகாரம் இருபத்தி ார் இருபத்திலிப் பின்பு கத்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போய் என்றான் அந்தபடி அவன் எழுந்து போனான் உடனே இருக்கு தெற்கு முகமா காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமா இப்போ அவளுதான் பொம்பளை பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க கன்னியாஸ்திரிகள் நாலு பெண் பிள்ளைகள் அவன் ஒரு யோசனை கூட யோசிக்கல பிள்ளைங்க வந்துருச்சா போயிருச்சா வீட்டுல இருக்கா அது எப்படி பாதுகாப்பு என்ன அவனுக்கு தெரியும் கத்தரை அனுப்புறாருன்னா கத்தரை எல்லாத்தையும் என்ன செய்வாரு கத்தரை அனுப்புறாருன்னா கத்தரை எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார் ஒரு வார்த்தை இல்ல அப்படியே புறட்டு போயிட்டே இருக்கான் போய் ரதத்தோடு போய் சேர்ந்து நிறைவில் விசுவாசியை கீழ்படுத்த முடியாது சமாதானம் இணக்கம் இறக்கத்தால் நற்கனிகளால் நிறைந்த வாழ்க்கை இருக்கும் பச்சபாதம் இல்லாம இருப்போம் மாயமற்றதா இருக்கும் நிறைவுடைய பேசுவார் அப்படியே பரிபூர்ண கீழ்ப்படுத்தல் ஏன் எதற்கு அந்த பேச்சே கிடையாது சந்ததிகள் தான் பாரி ஊழியத்திலையும் கீழ்படியாத ஒரு சந்ததி இவங்களை கீழ்படிகள் சொல்றதுக்கு முன்னாலேயே சரியான பரிசுத்தாவின் லீடிங்ல இருக்கிறவங்களுக்கு யாரு முதல் நாளே உங்களுக்கு தனியாவே ஒரு வெளிப்படுத்த நினைஞ்சிரும் கிடைச்சிடும் நாளைக்கு நம்மள அனுப்ப போறாங்க நம்மள நாளைக்கு அங்க போல்வாங்க நாளைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இது நடக்கும் இது நடக்கும் இது சம்பவிக்கும் வேலையில எப்படி இருக்கும் பிசினஸ் எப்படி இருக்கும் பிள்ளைகளுக்குள்ளாரு அப்போ உனக்கு ஆண்டவர் அடுத்த நாள் பேசும்போது என்ன செஞ்சிடும் கன்ஃபர்ம் ஆயிடும் ஒரு காரியத்தை பேசினார் பத்தி இடம் வந்து அப்படியே தருமாறிட்டு இருக்கேன் ஒரு ஊருன்னு சொல்லிட்டாரு நான் அப்படி யோசிச்சிட்டே இருக்கேன் காலையில நானு அந்த மாடி ரூம்ஸ் மேல இருக்கு நான் கீழே எதுக்கோ வந்தேன் ஒரு பதினோரு மணிக்கு திடீர்னு போன் அடிச்சுது போன் அடிச்ச உடனே உனக்கு இப்ப டிரான்ஸ்பர் சொல்றாங்க பாரு வந்து எடுத்தா டிரான் அப்படியே அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் ரைட்டு இது ஆவியானவர் நம்மள பண்றாரு அதே மாதிரி ஒரு கன்வென்ஷனுக்கு போனேன் எல்லாரும் போயிட்டாங்க சொல்லுவாங்க நான் ஒரு செஞ்சிடும் செட்டப் ஆயிடும்ப வேண்டும் என்பதை சந்தோஷமா போவான் சொல்றான் இந்த கட்சைக்குரியவன் அடிக்கப்படுவான் போறான் தெரியும் உண்டு வேதனை உண்டு இருக்கு அதனால நமக்கு பரிசுத்தாவின் முடிவெடுக்க முடியாம தடுமாறு அப்படியே அலக்களிக்கப்படுறோம் நம்ம வாழ்க்கை வேடிக்கை பொருளா மாறியிருது ஊழியம் ஒரு கொஸ்டின் முதலாவது நல்ல பரிசுத்தாவின் நிறைவு கடை அதுக்கு உள்ள இருக்கு அந்த அளவு ஒரு லைஃப் இருக்கு அவனுக்கு சொல்றாரு தூதன் வந்து சொல்றான் நீ எழுந்து காசா பட்டணத்துக்கு நேராக எரிசிலமுக்கு நேரம் நீ பிராணமாய் போறான் அங்க போன உடனே ஆபியான சொல்ற அந்த ரத்தத்தோடு சேர்ந்து உங்களுடைய வேலை சலங்கள் ஆனாலும் எங்கனாலும் கத்தர் கொண்டு போவார் ஏன் இந்த கூட்டத்தில கூட நீங்க போயிட்டு வரலாம் ஆவியில நான் கத்தரை நாளில் ஆவிக்குள்ளானேன் அந்த மகிமடைந்த அந்த எருசிலேமை கண்டேன் சியோன் மலையில ஒரு கூட்டத்தை கண்டேன் அது மே எல்லா கண்களை மூடுவோம் கொஞ்ச நேரம் கத்தடைய சமூகத்தில் ஆவியின் நிறைவுக்கு இடம் கொடுங்குவை அந்த ஏழு பேரை நீர் அபிஷேகத்தில் நிறைத்து வைத்திருந்தது போல இந்த நாட்கள் இன்றைக்கு நிரப்பும் அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள அந்த நிறைவுக்குள்ள இருக்கிறதான ஞானத்தின் நிறைவை தாரும் விசுவாசத்தின் நிறைவை தாரும் கீழ்ப்படுதலின் பூர்ணத்தை தாரும் நீர் நீர் எக்காலம் துணிக்கும் இந்த பூலிமூலிருந்து என்னை நீர் கொண்டு போய்விட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக ஒரு அபிஷேகத்தின் நிறைவுக்காக நம்ம எல்லாரும் காத்திருப்போம் அதை பெற்றுக் கொள்வதை போராடுவோம் நிறைவேற்றும் அதுக்குள்ள இருக்கிற ஞானத்தை நிறைவேற்றும் அதற்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நிறைவேற்றும் அதற்குள்ள இருக்கிற கீழ்ப்படிகளை நிறைவேற்றும் போராடுவோம் அந்த அனுபவம் தேவை கேளுங்க கண்களை மூடுங்க முழங்கால கூடுங்க போராடுங்க கத்தாவே பரிசு நிறைந்த அந்த போல அந்த பிளிப்பு எனக்கு தாரும் நிறைந்த தன்மைக்கு என்னை இப்ப இன்னைக்கு கொண்டு வரும் அப்படியான விசுவாசத்தின் நிறைவு எனக்கு கிடைக்கும் கீழ்படிகளின் நிறைவு எனக்கு கிடைக்கும் நீர் எப்பொழுது வந்த ஆளும் என்னை நீர் கொண்டு போய்விடுவேன் ஆமே அதுக்கு ஒரு பரிசுத்தாவின் நிறைவு பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ளதான் இதெல்லாம் மறைஞ்சிருக்கு நல்லா ஆவில நிரம்பும் பொழுது அந்நியாசம் பேசும் பொழுது கத்தர் ஞானத்தின் நிறைவே தருகிறார் சுத்தம் சாந்தம் சமாதானம் இணக்கம் நற்கனி பட்சபாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் கிடைக்கும் கீழ்படிகளின் நிறைவு கிடைக்கும் கத்தர் வரும்பொழுது நம்மை கொண்டு போய்விடுவார் கத்தோடையே இருக்கிறேன் கொண்டு போய்விட்டார் இன்னைக்கு இயேசு நம்மை கொண்டு போக ஆவியானவர் கொண்டு போக அந்த ஆவியானவர் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து நம்மை மருத்துவார் அந்த பிடிபூக்குள் இருந்த பரிசுத்தாவின் நிறைவை எனக்கு தாருங்கள் போராடுங்கள் ஆவியின் நிறைவு நமக்குள்ளே இன்னைக்கு சந்திக்க போகிறது அபிஷேகம் கிடைத்த சமயத்தை நாம் பயன்படுத்திக் வேண்டும் நாம இப்பொழுது ஆவி ஆவின் நிறைவு மட்டும்தான் ஆனால் நமக்குள்ள கத்தர் நம்முடைய கொண்டு வருவார் இங்க நிறையும் பொழுது நமக்குள்ளேயே இந்த மாற்றத்தை கத்தர் பயிற்சி வைக்க கொண்டு வருகிறார் அதுக்கடுத்து விசுவாசத்துல ஒரு மாற்றம் அது என்ன கிரியுள்ள விசுவாசம் நம்முடைய பேச்சு செயல்கள் எல்லாவற்றிலும் விசுவாசத்தினுடைய செயல்பாடு உண்டாகும் ஜமானும்போது என்னை தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் இதுக்கெல்லாம் மூல காரணம் இப்பொழுது நிறைகிற பரிசுத்தாவின் நிறைவு விசுவாசிக்கிறீர்கள் பெரியமானவர்கள் இப்பொழுது நமக்கு கிடைக்கிற இந்த அபிஷேகத்தை வைத்துதான் மாறுது நம்முடைய மாறுது உபயோகப்படுத்த முடியும் அந்த நிறைவு தான் கத்திருந்த கூட்டத்தில் தருகிறார் ஒரு திட்டவட்டமான வேலையை செய்ய விரும்புகிறார் அதை இன்றைக்கையை செய்ய விரும்புகிறார் அதற்கு அடையாளமாக அவர் பேசட்டும் அதற்கு அடையாளமாக உன்னை தூக்கி எடுக்கட்டும் அதற்கு அடையாளமாக உன்னை அபிஷேகிக்கட்டும் அவியின் சந்தோஷம் கொண்ட நந்திக்கு சந்தோஷம் கொண்ட இப்போ ஆவியை பெணும் இருக்கிற முத்து மழை பெய்யும் போது அபிஷேகத்தினுடைய ஒரு துளியை குடும்பத்தின் நிலவரம் மாறிடும் பேச்சு எல்லாமே வாழ்க்கையை மாறி போகும் அபிஷேகத்தினுடைய ஒரு துணி பெறட்டும் நிறைவு வேணும் ஆவியானவர் கொண்டு போகும் விரும்புகிறார் அபிஷேகத்தில் உங்களை உன்னதத்துக்கு வழி நடத்த போகிறார் அபிஷேகம் நம்முடைய மத்தியில் இறங்கிக் கொண்டிருக்கிறது சமயத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள் ஹலோ லூயா பரிசுத்தாவி நிறைவு ஹலோ லூயா ஹலோ லூயா ஹலே லூயா ஹலோ லூயா பலவீனத்தை பார்க்காதீங்க ஹலோ லூயா சூழ்நிலையை பார்க்காதீங்க அபிஷேகத்தை பாருங்கள் ஹலோ லூயா அவியின் சந்தோஷம் கொண்டா நந்திக்க அவியின் சந்தோஷம் கொண்டான் நந்திக்க இப்போ அவியை மாலை போலோட்ட வேணும் இப்போ அவியை மாலை போலோ தவினோ அவியின் சந்தோஷம் கொண்டா நந்திக்கே அவியின் சந்தோஷம் கொண்டா நந்திக்க இப்போ அவியை மலை போலோட்ட வேணும் இப்போ வேணும் அவர் ஷெங்கண்டா Hallelujah. Inath Inathira. Kulisuvasade. Pudeykithu. Appa. Inath. Enna avisagathal unne moosire endra satha soligira. Hallelujah. Hallelujah. Enn orisila nimangal devaviyana avarkeda kodpam. Amen. Devan seyya ninaithathu thadaiyidamal neriverattum. Hallelujah. Arabaka terabaka rabani. நிறைந்த ஒரு தன்மைக்குள்ளே ஆரம்ப காலங்களில காலங்களிலே ஜனங்களுக்குள்ள இருந்த அனுபவத்தை இந்த நாட்களில இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள பயிற்சி அனுபவிக்க கத்த நமக்கு செய்த அதுக்குள் மறைந்திருக்கீழ்படுதலின் நிறைவு அதற்குள் மறைந்திருக்கிறதான விசுவாசத்தின் நிறைவை இந்த நாட்கள் தெய்வம் ஆவியின் மூலமா நமக்குள்ள அனுப்பி கொண்டிருந்தாலும் கஷ்டப்படுற முடியல பெரிய பாஸ்டருக்காக ஒருமனப்பட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் போராடி அபிஷேகத்தில் ஜோம் பண்ணும் அந்த இருமல் இருமல் நிமித்தம் சாப்பிட முடியல சாப்பிட முடியாத நிமித்தம் அப்படி ஒவ்வொரு பாதிப்பா உண்டாகிட்டே இருக்கு நாமத்தினால் அந்த வல்லமையை அழித்து ஒரு பெரிய பலன் ஒரு பரிபூர்ண ஜீவன் இறங்கணும் எல்லாரும் ஒரு ரெண்டு நிமிஷம் உண்மையான ஒரு வேதனையோடு நம்ம போராடி ஜபிக்க போகிறோம் வல்லமை விளங்க வேண்டும் நம்முடைய நாமத்தில் ஜபிக்கிறோம் அப்பா குணமாக்கும் வல்ல சர்வாங்க சுகத்தை அனுப்போம் வல்லமையை சாசின் கிரியைகள் கூட உட்டிக்கிற மங்களத்துல நாம ஊழியடைய சுகத்தை விரும்புகிற கத்தர் ராபா கத்தடைய ஜீவன் விளங்க முடியாது கத்தடைய வல்லமை விளங்கி அற்புதங்களை நடப்பிக்க முடியாது இரவுக்குரிய ஜபாவிக்காய் ஸ்தோத்ரம் அணுவா தொடர் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரமணு அல்லாமகிமே அவருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் அணு ஜ